ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய தர்மங்களை பார்த்துன்னு வரோம் இது ஸ்ரீ தர்மம் அப்படின்னா ஸ்திரீகளுக்கு மாத்திரம்தான் நினைக்கப்படாது அதுக்கு புருஷர்களும் அதுக்கு அனுகுணமாக இருக்கணும் புருஷர்களும் அவர்களுக்கு சகாயம் பண்ணணும் ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ தர்மம்னால் பெண்கள் மட்டும் கடையை வேண்டியது அப்படின்னு நினைக்கப்படாது புருஷர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவள் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற போல் பண்ணணும் ஏன்னா ரிஷிகள்லாம் இப்படிதான் சொல்லியிருக்க ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எங்களால் கல்பிக்கப்பட்டதுன்னு யாரும் நினைக்கப்படாது வேதம் சொல்கிறத நாங்கள் அப்படியே சொல்கிறோம் அபஸ்தம்பர் சொல்கிற பொழுது சுதர்மானுஷ்டானே பரம் சுகம் அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்கிறார் தர்மசூத்திரம் அவரவர்களுக்குன்னு உள்ள தர்மங்களை கடைபிடிச்சி அவரவர்களுக்குன்னு சொல்லப்பட்ட தர்மங்களை பண்ணுறதுனால அவர்களுக்கு ஒரு முடிவே இல்லாத சுகம் கிடைக்கிறது அதுதான் சுகம் சுகம் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை நம்முடைய தர்மங்களில் தான் இருக்குது அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் அப்படி சொல்லி இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சி செய்யணும்னு ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அதையெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் அந்த ரிஷிகள் சொன்ன வழியில் நாம் இல்லைன்னா என்ன ஆறுதுன்னு கேட்டால் ரிஷி சாபம் நமக்கு ஏற்படுறது ரிஷிகள் சாபம் விட்டுடுவா என்ன சாபம் விடுவா அப்படின்னா நீ நான் சொல்கிறத நீ ஒன்றுமே கடைபிடிக்க மாட்டேங்கிற நீ என்னுடைய கோத்திரத்தில் நீ இருக்க வேண்டாம் என்னுடைய கோத்திரத்தை நீ சொல்ல வேண்டான்னு விடுவா கோத்திரம் விட்டு போயிடுறது இதன் காரணமாக தான் ஆண் குழந்தைகள் பிறக்க மாட்டேங்கிறது குடும்பங்களில் ஏன்னா கோத்திரம் சொல்கிற மாதிரி குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது பொன் குழந்த பிறந்தால் கோத்திரம் யார் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் அவனுடைய கோத்திரம் சொல்லும் ஆண் குழந்த தான் தன்னுடைய கோத்திரத்தை சொல்லும் ஆண் குழந்தையே பொறக்காமல் போயிடுறது காரணம் என்னென்னா ரிஷி சாபத்தினால அல்லது அப்படி ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் வேறு மாதிரி கல்யாணங்கள் பண்ணிட்டு போயிடுறது கோத்திரம் சொல்ல முடியாத அளவில் குழந்தைகள்லாம் போயிடுறத பார்க்கிறோம் காரணம் என்னென்னா ரிஷிசாபம் தான் இது காரணம் இந்த ரிஷிசாபம்ங்கிறது வரப்படாது அதற்காகத்தான் நமக்கு சிராவணம்னு ஆவணி அவிட்டம்னு வச்சுருக்கா சிராவண மாச பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்கிறோமே சிராவணம்னு அது ரொம்ப முக்கியம் ரிஷிசாபம் போகிறது அது பண்ணுறதுனால இந்த ரிஷிகளுக்கு பூஜை எல்லாம் வருவதில்லை காண்டரிஷி பூஜை காண்டரிஷி தர்ப்பணம் காண்டரிஷி ஹோமம் எல்லாம் வரும் அந்த அங்கே ஒரு இடத்துல மாத்திரம்தான் ரிஷிகளுக்கு பூஜை வேறு எங்கேயுமே நம்முடைய கிரிஷ்யோக்தமான கர்மாக்களில் பார்த்தா ஜாதகர்மாலருந்து ஆரம்பித்து அத்தனை அனுஷ்டானங்கள்லேயும் ரிஷிகளுக்குன்னு பாகம் எங்கேயுமே வரலை இந்த சிராவணத்தில் மாத்திரம் அது கிரிஷ்யோக்தமான கர்மா ஸ்ராவணம் அதில் மாத்திரம் ரிஷிகளுக்கு பூஜை தர்ப்பணம் ஹோமங்கள்லாம் வருது பார்க்குறோம் எதுக்கு அங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த ரிஷியினால்தான் நாம் இந்த கர்மாக்கள்லாம் நாம் செய்கிறோம் அந்த ரிஷிகள்லாம் இப்போ வகுத்து கொடுத்தோம் இப்படி செய்யணும்னு நமக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கலன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கும் ஏன்னா வேதம் சொல்கிறத நம்ம நமக்கு ஒன்றுமே தெரியாது வேதம் என்ன சொல்ல வர்றது அது என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியாது அதை நமக்கு புரிகிறா போல கிரந்தங்கள்லாம் பண்ணி புஸ்தகங்கள்லாம் பண்ணி அதற்கு விரிவுரையெல்லாம் எழுதி நமக்கு புரிகிறா போல் கொண்டு வந்து கொடுத்தவா ரிஷிகள் ஆகையனால தான் சொல்கிற வழக்கம் எங்கே சுவாமி படங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ரிஷிகளுடைய படங்களையும் வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வழக்கம் ரிஷிகளுடைய படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுக்கணும் அவர்களுக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும் என்ன ரிஷிகள்லாம் நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னா சூத்திரங்களோ பிரயோகங்களோ ரிஷிகள் பண்ணி கொடுக்கலன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கும் அப்படி ரிஷிகள்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா ரிஷிகள்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறா நீங்கள் அத்தனை பேரும் இதை கடைப்பிடிக்கிறது தான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கா ரிஷிகள் ரிஷி பூஜைன்னு அவளுடைய விக்கிரகங்களை வாங்கி வச்சுண்டு அப்படி பண்ணக்கூடாது அவர்கள் சொன்னதை நாம் பண்ணுறது தான் அவர்களுக்கு பூஜை அப்படி சொல்லியிருக்கா ரிஷிகள்லாம் அப்படி அவர்கள் சொன்ன வழியில் நாம் செய்யணும் செய்ய தான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் போனால் நம்முடைய கோத்திரம் சொல்கிற மாதிரியே குழந்தைகள் இல்லாமல் போயிடும் வேறு மாதிரியெல்லாம் போய்டுறது பார்க்கறோம் என்ன காரணம் ரிஷி சாபத்தினால தான் அதில் அடிப்படையாக உள்ளது அடுத்த தலைமுறைக்கு நாம் ஆணி வேறாக நாம் வச்சுன்னு இருக்கிறது இந்த பகிஷ்டா நியமம்ங்கிறது இந்த ஸ்திரீகளுக்கு இந்த மாசா மாதம் இந்த ஏற்படுற பகிஷ்டா நியமம்ங்கிறது அது ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு ஒரு வேதத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக நாம் பார்க்க போகிறோம் இந்த சரித்திரம் அடிப்படையாக என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த பகிஷ்டா நியமத்தை தான் காண்பிக்கிறது இது ஏன் ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து அந்த சரித்திரம் ஆரம்பமாகுது விஸ்வரூபோவைத்வாஷ்ட்ரஹா வேதம் சொல்கிறது இந்த சரித்திரம் என்னென்னா விஸ்வரூபன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா துவஷ்டகா துவஷ்டாங்கிற தேவதையினுடைய புத்திரர் புரோஹிதோ தேவானாம் ஆசீத்து தேவானாம் புரோஹிதா தேவதைகளுக்கு ஆச்சாரியனாக இருந்தார் அவர் தேவதைகள் எந்த ஒரு யாகம் எது பண்ணினாலும் இருந்து நடத்தி கொடுக்கிறவர் இந்த விஸ்வரூபன் மேலும் அவர் யாருன்னா ஸ்வஸ்ரீயோசுரானாம் அசுரானாம் ஸ்வஸ்ரீயகா அசுரர்களுக்கு பெண் வைத்து பேரன் அவர் தௌஹித்ரன் தஸ்யத்ரேனி சீருஷாநியாசன்னு அவருக்கு மூன்று சிரசு இருந்தது ஏன்னா அசுரகுலத்தினுடைய சம்பந்தம் அவருக்கு இருக்கிறதுனால மூன்று தலை இருந்தது அவருக்கு சோமபானம் சுராபானம் அன்னாதனம் அந்த மூன்று சிரசையும் அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா ஒரு சிரசுனால் சோமயாகங்களில் பண்ணக்கூடிய ஹவிர்சலை எடுத்துப்பார் இன்னொரு சிரசுனால் சௌத்ராமணின்னு ஒரு யாகம் அந்த சௌத்ராமணி முதலிய யாகங்களில் கொடுக்கக்கூடியதான வஸ்துக்களை எடுத்துப்பார் அன்னாதனம் இன்னொரு சிரசுனால் மூன்றாவது சிரசுனால் அன்னம் முதலிய தானியங்கள்னால நெஞ்சை புஞ்சை தானியங்கள்னால் கொடுக்கக்கூடிய ஹவிசை எடுத்துப்பார் அப்படி அந்த மூன்று சிரசையும் பயன்படுத்தின்னு வந்தார் அவர் ச பிரத்யக்ஷந்தேவே பாகமபதது அவர் என்ன பண்ணுவார்னா தேவதைகள்லாம் யாகம் பண்ணுவார் அப்போது அடிக்கடி இந்த யாகத்தினுடைய பலம் பூர்ணமாக தேவதைகளுக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இரஞ்சி பரோக்ஷமசுரேபியா ஆனால் தேவதைகள் ஒத்தரம் அங்கே இல்லை அப்படின்னா இந்த யாகத்தினுடைய பலன் பூரா அசுராளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவார் தேவதைகள் இருந்தால் ஒரு மாதிரியும் தேவதைகள் இல்லாட்ட போனால் ஒரு மாதிரியும் அப்படி சொல்கிறதுன்னு வச்சுட்டார்வர் சர்வஸ்மைவை பிரத்யம் பாகம் வதந்தி இந்த யாகனுடைய பலம் பூர்ணமாக தேவதைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது அந்த பக்கம் இந்த யாகத்தினுடைய பலம் மசுராளுக்கே போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது இந்த சினிமாக்கள் எல்லாம் ஒரே ஒரு மனுஷனே ரெண்டு விதமாக நடிக்கிறது டபிள் ஆக்டுன்னு சொல்கிறோம் அது மாதிரி பண்ணுறார் அவர் ரெண்டு விதமாக பேசுறதுன்னு பன்னெண்டு வர சர்வஸ்மை பிரத்யம் பாகம் வதந்தி யஸ்மா ஏவ பரோக்ஷம் வதந்தி தசிய பாகவுதிதா அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் அந்த யாகத்தினுடைய பலம் பூர்ணமாக தேவதைகளால் அடைய முடியாமல் போகிறது ஏன்னா பலன் வருது பாதி தான் தேவதைகளுக்கு வருது பாதி வேறெங்கே போகிறது இதை பார்த்தார் இந்திரன் தேவதைகளுக்கு ராஜாவான இந்திரன் இதை பார்த்தார் தஸ் மாதிந்திரோபிபேத் இவர் ரெண்டு விதமாக பேசுகிறத பார்த்தார் இந்திரன் பயந்தன் ஏன்னா ஈதருங்குவை ராஷ்டிரம் விபர்யா வர்த்தஜதீ தீ இவர் ரெண்டு விதமாக பேசுகிறார் இவருடைய மனசும் ரெண்டு விதமாக நினைக்கிறது நாம் இருக்கிற பொழுது நமக்கு பாகம் வரணுங்கிறார் நாம் இல்லாத போது அசுராலுக்கு பாகம் போகணுங்கிற இப்படியே பயின்னு இருந்ததுன்னா நமக்கும் அசுரளுக்கும் அனாவசியமாக யுத்தம் வந்துடும் சண்டை வந்துடும் அப்படின்னுட்டு அவர் ஒரு காரியம் இந்திரன் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்